ஒன்று கூறியதாவது நபிசல்லாக அலிசல்லிய நேரத்தில் என்னிடம் மக்களை அமைதியுடன் செவிதாழ்த்தி கேட்கும்படி செய்வீராக என்று கூறினார்கள் மக்கள் அமைதியுற்ற பின்னர் எனக்கு பிறகு நீங்கள் ஒருவர் கழுத்தை ஒருவர் வெட்டி கொள்ளும் மாறிவிட வேண்டாம் என்று சொன்னார்கள்